புனிதமான சும்மாவுடைய பதவி நிறைவேற்ற வேண்டும் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹூ ஜல்லாவின் நல்லடியார்களே நேற்று எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹூ ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தப்புவாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் இன்றைய குடும்பத்தை பொறுத்த வரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் கவனத்தில் கொண்டு ஒரே ஒரு தலையங்கம் அதாவது முகம்மது முஸ்தபா சொல்லு அழகி வசல மகளுடைய அழகான பண்புகள் நமது வாழ்வினில் வருமானால் இந்த நாட்டிலே வாழுகின்ற அந்நிய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக முன்மாதிரியாக அமையும் எனவே நபீருடைய நல்ல குணாதிசயங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குத்துபாசங்க சாரம்சமாக அமைய போகிறது காரணம் உங்களுக்கு தெரியும் எதிர்வரக்கூடிய நான்காம் திகதி செவ்வாய்கிழமை அறுபத்தி ஆறாவது நமது நாட்டினுடைய சுதந்திர திணை விழாவாக கொண்டாடப்பட எனவே இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் அந்நியவர்களுக்கு அந்நியோனியமாக நல்ல அகலாக அன்புள்ளவர்களாக நல்ல தன்மை உள்ளவர்கள் என்பதை அவர்களுக்கு நிச்சயப்படுத்த வேண்டும் நாம் நடந்து காட்ட வேண்டும் எனவே நபீனுடைய அகலாக்க நமக்கு தேவைப்படுகிறது எனவே அல் சம்பந்தமாகவே இந்த குத்துபா பிரசங்கத்தை நோக்குவோம் திருமலை அல் குரான் சொல்கிறது அவ்வளோத்தான சத்தியம் செய்கிறான் பல விஷயத்தின் மீது அல் குரானில் சத்தியம் செய்கின்ற தன்மை இறைவெடுந்திருக்கிறது தேனையின் மீது இதே போல சூரியனின் மீது வானத்தின் மீது சந்திரனின் மீது இப்படி பல விஷயத்தின் மீது இறைவன் சத்தியம் செய்கிறான் அந்த அடிப்படையில் எழுதுகோள் சத்தியமாக சத்தியம் செய்து எழுதப்படுகின்ற விடயங்கள் சத்தியமாக என்றும் சத்தியம் செய்து அல்லாஹத்தாலா தொடர்ந்து நபியை பார்த்து நிச்சயமாக நீங்கள் நல்ல குணமுள்ளவராக இருக்கிறீர்கள் நபியே என்று அல்லாஹத்தாலா சத்தியத்துக்கு பிறகு நபியினுடைய அகலாக்கை பற்றி அல்குரான் பேசுகிறார் مَا تَذَكَّرُ نِعْمَةَ رَبِّكَ بِمَجْنُونٍ وَإِنَّ لَكَ لَأَجْرًا غَيْرَ مَمْنُونٍ وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ பல ஆயத்துக்கு பிறகு மேலும் நிச்சயமாக நீங்கள் அழகான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் அதாவது நபியே நீங்கள் அழகான பண்புள்ளவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தால சத்தியம் செய்து சொல்கிறார் கண்ணியம் அல்லாஹுவின் நல்ல நேற்றர்களே நபி முகமது முஸ்தபா செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் இன்னமா உழைத்தோம் அல்லஹ்லா நான் இந்த உலகத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்டதே நல்ல அழகான குடங்களை இந்த உலகத்துக்கு நான் சொல்லிக் காட்டுவதற்காக பூர்ணப்படுத்தி செயல் ரீதியாகவும் சொல்லாலும் செய்து காட்டுவதற்காகவும் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று செல்லம்பாக சொல்கிறார் எனவே நதியினுடைய அகலாக்கு என்பது அழகான பண்பு என்பது உலகம் அழியும் வரையில் தேவைப்படுகிறது குறிப்பாக நமது நாட்டை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் குறைவாகவும் முஸ்லிம் அல்லாதவர்கள் தெரிந்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் முஸ்லிம் சமூகம் என்ன செய்கிறார்கள் அவர் அகலாக்கள் எப்படி இருக்கிறது அவர் குலங்கள் எப்படி அமைகிறது என்பதையெல்லாம் அவர் அவதானிக்கிறார்கள் எனவே முஸ்லிம்கள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரி சமூகமாக அமைய வேண்டும் ஆனால் நபியினுடைய அகலாக்கை தவிர வேறொரு அகலாக்கின் மூலம் இந்த சமூகத்துக்கு முன்மாதிரியாக நாம் இருக்க முடியாது எனவே செல்லவுலவை சஹாபாக்கர் செல்லும் சில செய்திகளை சொல்லி தொடர்ந்து விஷயத்திற்கு வருவோம் நேரம் மிக சுருக்கமாக இருக்கிறது சாபாக்கள் அமியல் வாகோன சொல்லும் ரசூடுவாவுடைய பண்புகளை ஒன்றுதான் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவார் பேசும் பொழுது செல்லம் வாகோலகி வசலம் அவர்கள் பிழையான அலங்கூலமான அநாகரிகமான வார்த்தைகளை ஒருபோதும் ரசூடுல்லா பிரயோகிக்க மாட்டார்கள் கோபம் வந்த பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் எதிரியோடு பேசும் பொழுதும் அன்பரோடு பேசும் ஒருபோதும் ரசூடுல்லா கெட்ட வார்த்தைகளை பேசுபவராக இருக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் பேசவே மாட்டார்கள் இது ஒரு செய்தி இப்படியே செல்லவாசி இன்னும் ஒரு அகலாக்கு பாருங்கள் செல்லவள்ள யாருடைய பேச்சிக்கும் குறுக்கருத்து வெட்டி பேச மாட்டார்கள் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார்கள் கருத்தை முழுமையாக கேட்பார்கள் அடுத்தவருடைய கருத்துக்களுக்கும் சுதந்திரமாக இடம் கொடுப்பார்கள் யாருக்கு பாதகமாக யாருடைய தட்டி கழிக்க மாட்டார்கள் வெட்டி பேசிவிட மாட்டார்கள் உள்ளங்களை துன்பப்படுத்த மாட்டார்கள் நபியினுடைய அழகான பண்பு இதுவெல்லாம் நம்மிடத்தில் வருமானால் இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்துக்கும் அல்லாதவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு சமூகமாக இது வாழ்ந்து காட்டுகின்ற ஒரு கூட்டமாக அமைக்கும் சகோதரர்களை மனிதர்களை பற்றி செல்லம் வாகனத்தடிக்கடி விசாரிப்பார்க்கலாம் இவர் இங்கே போனார் இவர் இத்தனை நாளாய் தொடர்ந்து காணவில்லையே இவருக்கு என்ன நேர்ந்தது நோய்வாய்ப்பட்டு விட்டாரா அல்லது மௌத்தாகி செல்லும் அவரு கவனிக்கின்ற விஷயங்களிலும் சந்தோஷகரமான விஷயங்களிலும் மக்களோடு மக்களாக கலக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீபின் சுட்டிக்காட்டு ஒரு தென்மணி மரணிக்கு வருகிறார் செல்லம் வாகத்தும் அவர்களுக்கு செய்தி தெரியாமல் இருந்தது கொஞ்சம் நாளைக்கு பிறகு செல்ல பெண்ணை பற்றி பெண்மணி சென்று விட்டால் அவளை வாசல்களை கூட்டக்கூடிய சுத்தமாக வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக இருந்தார் செல்லும் சாதாரணமான ஒரு பெண்ணை பற்றியும் இந்த இடத்தில் விசாரிக்கிறார்கள் என்றால் ரசூலா கவனத்தோடு நடந்திருக்கிறார்கள் தன்னுடைய சோழர்கள் நிலைமை என்ன தன்னோடு இருக்கின்ற மனிதர்கள் நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்ல கவனமாக இருந்திருக்க என்பதை இந்த ஹரிசிங் சுட்டி காட்டுறது இனி அவசர அவசரமாக சொல்ல வேண்டிய காரணம் நேரம் என துருக்கமாக இருக்கு இனி அடுத்த விஷயத்துக்கு வாருந்தான் செல்லம் வாஹ உலை ஒரு மனிதர் ஒரு தவறு கண்டால் அதை அழகாக திருத்துபோர்களாக இருந்தார் ஒரு மனிதர் தவறு செய்கிறார் தெரிந்தோ தெரியாமலோ அறியா தனத்தில் செய்து விடுவார் பிழையான ஒரு அராமான காரியத்தையே செய்தி கண்டு வைத்துக் கொள்ளும் உதாரணம் நடந்தது செல்லம் லாகுடை காலத்தில் பள்ளிவாசலுக்குள் ஒரு அந்நிய மனிதம் வருகிறார் திருநீர் கடிக்க ஆரம்பிக்கிறார் திருநீர் கழிப்பவர் நின்று கொண்டு சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார் செல்லம் லாகுடை அவர்களும் இதை காணுகிறார்கள் அவர் தோழர்களும் இதை கண்டுகொள்கிறார்கள் வெறுப்பும் கவலையும் ஆத்திரமும் நேரிடுகிறது தோழர்களால் சகிக்க முடியவில்லை பொறுக்க முடியவில்லை சொன்னார்கள் இவரை பிடியுங்கள் தடை செய்யுங்கள் அடப்பிவிடுங்கள் இப்பொழுது செல்லம்பாக மந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை மிகப்பெரிய ஒரு அழகான படிப்பிலையாக அமைகிறார் சொன்னார்கள் செல்லம் அவரை பிடிக்க வேண்டாம் அவரை விட்டுவிடுங்கள் பிடிக்க வேண்டாம் அவர் ஆறுதலாக வேலையை முடிக்கட்டும் திருமேலை முழுமையாக கணிக்கட்டும் முடிந்த பிறகு செல்லம்லாக என்ன செய்தார்கள் என்றால் ஒரு சோழரை கூப்பிட்டு ஒரு தண்ணீர் ஒரு வாரியை கொண்டு செல்லம் அவர்களும் சேர்ந்து அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்துகிறார்கள் நபியினுடைய பண்பு எங்கிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது இதுபோன்று ஆயிரக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும் இன்னும் ஒரு சம்பவத்தையும் பாருங்கள் செல்லம் லாகோரை அவர்கள் வராக அடுத்தவர்களை மதிப்பவர்களாக சிலை செய்தாலும் அது அழகாக திருத்து போவர்களாக இருந்தார்கள் சான்றிதழ்கள் சாதாரணமான மிருகங்களின் மீது இறக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் மனிதர்களோடும் இறக்கமும் இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று பார்த்தால் செல்லவாக அவர்கள் பழக்கம் இருந்தது தன்னுடைய வீட்டை நோக்கி வருகின்ற கூலையின் மீது ரசூபா இரக்கம் எப்படி இருந்தது காண ரச குடித்த தண்ணீர் இருந்து நீதமான தண்ணீரை எடுத்து செல்லம் மாகலேசு உணவு செய்வதற்கு பயன்படுத்துவார்கள் மிருகத்தின் மீதும் இரக்கமுள்ளவர்கள் மனிதர்கள் மீதும் இரக்கமுள்ளவர்கள் நல்ல ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனிதராக ரசு உருவாக இருந்தால் உலகம் அழியும் வர தன்மை சேனப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதி விரும்புகிறார் இன்னும் பாருங்கள் செல்லம் மாகலேசு அவர்கள் சொல்கிறார்கள் நான் தொழுகைக்கு தகுதி கட்டுகிறேன் தொழில் வைப்பதற்கான ஆயசமாக எனக்கு ஒரு ஆசை வருகிறது நீளமான சூறாக்களை ஓத வேண்டும் பின்னாடி உள்ள மக்கள் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் நீளமான ருக்கு சுதிவுகளாக மிக நீளமான கிராக்காக நான் ஓதி சொல்கையை நீச்சமாக விரும்புகிறேன் செல்லவா சொல்கிறார் ஆனால் அப்படி செய்ய மாட்டேன் ஏன் செய்ய மாட்டேன் தெரியுமா நான் தொழில்வித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில போது பின்னாலு சட்டங்களை கேட்கிறேன் அது என்ன சத்தம் ரசூருவாக உடைய காலம் மக்கா மதிநாதும் உழுதும் பெண்களும் கொல வருவார்கள் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வருவார்கள் குழந்தைகளை எடுத்துக் கொண்டு வருவார்கள் மகானம் செல்லவுகளாக உடைய சொல்கிறார்கள் ஆத்மாவும் எனக்கு பின்னால் சொல்கின்ற ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் எனக்கு கேட்கிறது அதை கேட்கவுடன் நான் நினைக்கிறேன் அந்த குழந்தையினுடைய தாய்க்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் கவலைப்படும் என்பதை நான் உணர்கிறேன் நான் உடனடியாக கொள்கையை துருக்கி விடுகிறேன் என்று சொல்ல நீளமான செய்திகள் நேரம் இடம் தராது எனவே கண்ணியமான அல்ல நல்லதியாக நேற்று துருக்கமாக சொல்ல போனால் நவீனுடைய அழகான பண்பு பேசப்பட வேண்டும் அது வெறுமனே பேசப்படுவதோடு நின்று விடாமல் தனது வாழ்வியலனை கொண்டு வர வேண்டும் இனி அல் குரான் எப்படி சொல்லுகிற என்பதை இப்பொழுது பாருங்கள் உலகத்தான அனைவியை பார்த்துகிற அனுபவியை நீங்கள் சிந்தை உள்ளவராக மென்மையான பேசுள்ளவராக இரக்கமாக மக்கள் நடப்பவராக இருந்த காரணத்தினால் மக்கள் சாரி சாரியாக இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள் உங்களை நோக்கி வந்து இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள் பற்றி நல்ல எண்ணம் கொண்டார்கள் அப்படி நீங்கள் நடக்காம இருந்திருந்தால் அதனுடைய நிலைமை வித்தியாசமாக ஆகியிருக்கும் வந்தவர்கள் யாரும் வந்திருக்க மாட்டார்கள் எங்கோ ஓடி இருப்பார்கள் என்றால் அல்லாஹுடைய அருக்குறையின் பேரில் அதே நீங்கள் மிருதுவான தன்மையோடு மக்கள் நடந்து கொண்டிருக்கவில் கடுமையான வார்த்தை பிரயோகம் உள்ளவராக அங்கிருந்திருந்தார் கடுமையான பேச்சு உள்ளங்களை வெச்சு உள்ளங்களை உடைக்கின்ற பேச்சு பேசுகின்ற ஒரு மனிதராக இருந்திருந்தார் நடப்பவராக இருந்திருந்தார் உங்கள் அளவில் வருவதை விட்டு அவர்கள் எப்பொழுதோ ஓடி இருப்பார்கள் இரக்கமான அழகான மென்மையான தன்மையை இந்த அல் குரான் வசனம் புகழ்கிறார் தன்மையை புகழ்ந்து பேசுகிறார் எந்த விஷயத்தில் மிருதுவான தன்மை இல்லாமல் போனதோ எல்லா வகையான கயிறுகளும் அது இல்லாமல் ஆகவிடும் என்று சொல்கிறார் கண்ணியமான அம்லாகுமே நல்லதார்களே நேற்றர்களை துருக்கமாக சொல்ல போனால் நமது நாட்டில் மாத்திரம் முஸ்லிம்களே வாழுகின்ற அதிகமாக வாழுகின்ற அரபு நாடுகளாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் இந்த ரசூல் உருவாகுடைய இந்த ஆகலாக பொருந்தாதா பொருந்தும் நிச்சயமாக பொருந்தும் தனது குடும்பத்திற்கு பொருந்தும் தனது அன்பர்கள் நண்பர்களுக்கு பொருந்தும் பக்கத்து வீட்டாருக்கு பொருந்தும் ஒரு தலைவராக இருக்கிறார் கீழே உள்ளவர்கள் பொருந்தும் கீழே ஒரு மன வேலை செய்திருக்கிறார் அவருக்கு மேலே பொருந்தும் தொழிலாளி முதலாளி இப்படி யாரை பார்த்தாலும் எல்லோருக்கும் பொருந்துகின்ற அழகான அகலாக்காக இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் இனி செல்லம் வாகுவரைக்கும் அவருடைய தன்மையை பற்றி சகாபாக்கள் சொல்வதை பாருங்கள் வா செல்லும் வசலம் அவர்கள் சாரமாக கொடை கொடுப்பவர்களாக இருந்தார்கள் கொடை தன்மை உள்ளவராக இருந்தார்கள் உள்ளவர்களாக இருந்தார்கள் அழகான சில உதாரணங்களை சொல்லி முடிக்கலாம் என்று விரும்புகிறேன் செல்லம் வாகுடைய செல்லம் தாராளமாக கொடை அள்ளிய கொடுப்பவராக இருந்தார் சசுகுமாவோடு வேலையாக வாழ்ந்தாலும் பணம் குறைவாக இருந்தவராக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வசதிகள் ஏற்படும் அந்த சந்தர்ப்பத்தில் அழகான உதாரணம் அல்குரான சொல்லுகிற அல்குரானின் பத்தாம் திசினுடைய ஆரம்பத்தில் பொருள்களை பற்றி பேசுகிறார் என்று சொல்லுவது யுத்தம் நடக்கிறது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு சார்பாக அந்த யுத்தம் அமைக்கிறது இறுதியில் முஸ்லிம்களுக்காக காப்பிர்கள் விட்டு போட சொத்துக்கள் எல்லாம் தேடுகிறது இதை சுருக்கமாக சொல்ல ரனிமத்து சொல்லுவார் இப்படி ரனிமெத்து ஒரு பொருள் வந்துவிட்டால் அதை பிரிக்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறது மார்க்க இந்த பொருள் எப்படி பிரிக்கலாம் எவ்வளவு எடுக்கலாம் யார் யாருக்கு எவ்வளவு பயன்படிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் மிக நீளமான மசாயம் இங்கு சொல்ல வரும் விஷயத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறது அல்லாவத்தில் சொல்லுகிறான் அங்கு அந்த ரனிமச் நதிக்கு வந்து சேர வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது நபியாக இருக்கிறார் ரசூலர்களா அவர்களுக்கு வந்து வேந்து சேர வேண்டிய ஒரு பகுதி ஒரு அளவு இருக்கிறார் அந்த அளவை சொல்கிறார் ரசூலி வலிதில் பொருள் எதாமல் மசாசி وَبِنِ السَّبِيلِ إِنْ كُنْتُمْ آمَنْتُمْ بِاللَّهِ آمَنْتُمْ بِاللَّهِ وَمَا أَنْزَلْنَا عَلَى عَبْدِنَا عَلَى عَبْدِنَا يَوْمَ الْفُرْقَانِ يَوْمَ الْتَقَى الْجَمْعَانِ அன்பாலுடைய எட்டாவது வசனம் சொல்லுவதானால் நீங்கள் பெறக்கூடிய கனிமப் பொருளில் ஐந்தில் ஒன்று அல்லாஹுக்கும் ரசூனுக்கும் இருக்கிறது என்ன சொல்றேன் இதை பற்றி மாத்திரை விரும்பும் நேரம் அதுக்கு இறந்திருக்கிறது அதாவது நதிக்கு வந்து சேர வேண்டிய பகுதி ஐந்தில் ஒன்றுதான் ஒன்று என்பது ஒன்று குறைவான பகுதி ஒரு பிரித்து அது ஒன்று அவர்கள் நடந்து கொண்ட முக்கியமானது தெரியும் சுனேனுடைய யுத்தம் நடந்தது கத்திர மக்கா நடந்தது இப்படி பல வெற்றிகள் அசுரமாக வந்தது பல யுத்தகலங்கள் நடந்தன இந்த யுத்தங்களில் சுனேனுடைய யுத்தத்தை பற்றி அழுக்குரான் பேசுகிறது பதில் யுத்தத்தை பற்றி அல்புலான் பேசுகிறார் அவதானித்து பார்க்கும் பொழுது வெற்றி கிடைக்கிறது வெற்றிகரமாக அமைக்கிறது உலதுடை யுத்தத்தை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்து தோல்வியாக அமைக்கிறது இந்த குனேன் யுத்தத்தில் செல்லல் மகேஸ்வரன் அவர்கள் வெற்றி பெற்று சகாபாக்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து என்ன சொல்லுவனால் கோடிக்கணக்கான பொறுமதிய நாற்பதாயிரம் ஆடுகள் வந்து தேறுகிறது இதே போல நாலாயிரம் வெள்ளி நாணயங்கள் கிடைக்கிறது இதே போல ஆறாயிரம் அடிமைகள் ஆகப்படுகிறார்கள் இனி செல்லம் வாகர்களுக்கு கிடைத்த அந்த ஐந்தில் ஒன்று ரசூருல்ல நடந்து கொண்டார்கள் என்பதுதான் படிப்படி அதாவது இத்தனை சொத்துக்களிலும் செல்லம் வாகம் அவர்களுக்கு ஐந்தில் ஒன்று கிடைத்திருக்கிறது ரசூருல்லா எப்படி நடந்தார்கள் என்பதை பாருங்கள் அதிசன் இந்த சாதி வரலாறு வருகிறது செல்லம்லாசிலும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகையில் நடந்து கொண்ட அபு சின்னக்கு வந்தவர் அவருக்கு நாற்பது ஆயிரம் ஒட்டகத்தை ஊக்கியா என்ற திறமானம் உள்ள ஊக்கியா திருகத்தை செல்லல்வாஹம் அவர்களுக்கு அந்த சஹாதிக்கு கொடுக்கிறார் யுத்தத்தில் கிடைத்த பொருட்களுக்கு சராசரியாக பிரித்து ரசூருல்லா கொண்ட பொறுமையை கணக்கு பார்த்து செல்லேஸ்வரம் அவர்களுக்கு வந்த பகுதியில் இருந்த அபூட்டி சியானுக்கு நாற்பதாயிரம் ஊக்கியாவை கணக்கு பார்த்துக் கொள்ளும் இதே போல அவருக்கு கிடைத்த ஒட்டகங்களின் நூறு ஒட்டகங்களையும் அவருக்கே கொடுக்கிறார்கள் இது ஒரு சஹாதிக்கு செய்த கணக்கு இதே போல செல்லம் மகளைஸ்வரம் அவர்கள் அவருடைய மகன் எதிர்புக்கு எப்படி செய்தார்கள் என்றால் நூறு ஒட்டகங்களை பகுதியில் நடந்த விதம் இதே போல செல்ல இருக்கிறவர்கள் மாதிரியார் அவர்களுக்கு நூறு ஒட்டகங்களை கொடுக்கிறார்கள் இதே போல சப்பானி உமையா என்று சொல்லக்கூடியவரை இறுதிப்பகைக்கு வந்தவர்கள் அவர்களுக்கு சூழலு நடந்து கொண்டார்கள் நூறு ஒத்தகங்களை முதலாவது கொடுத்துருக்கு சும்ம மிகத்தன் மினிபடி பிறகு இன்னும் நூறு ஒத்தகங்களை கொடுக்கிறார்கள் சும்ம மிகத்தன் மினிபடி பிறகு இன்னும் நூறு ஒத்தகங்களை கொடுக்கிறார்கள் ஒட்டகத்து என்ன இன்றைய காலத்தில் ஒரு பொறுமதி என்ன அந்த காலத்தில் இருந்த பொறுமதி என்னக்கு சொந்தமான தனக்கு வந்து சேர்ந்த அந்த பகுதியில் இருந்து ரசூ செய்து காட்டி இருக்கிறது இன்னும் வருகிறது மிக நீளமான வரலாறு ஹசிபுள் இப்படி அல் ஹாசிபுன் ஹாதிஸ் அப்பாசிபு இப்படி பல சகாபாக்களுக்கு செல்லம்மா உடைய இந்த காலத்தோடு ஒப்பிட்டு செல்வதான கோடிக்கணக்கான பெருமதியான தனக்கு சேர்ந்த சொத்தில் இருந்து கொடுத்தார்கள் இப்பொழுது என்ன நடந்தது என்பது இப்பொழுது அங்கிருந்த காபிர்கள் மற்றும் அல்லாதவர்கள் திகைத்து போனார்கள் என்ன ஆச்சரியம் இவ்வளவு அள்ளி அல்ல முகம்மத் செல்லம் இவருக்கு வறுமையை பற்றி பயமே இல்லையா வறுமையை பயப்படாத மனிதரா இப்படிப்பட்ட இஸ்லாம் தாராளமான தன்மை உள்ளதா அந்த காவல் ஆசிரியத்தோடு பார்த்தார்கள் இப்பொழுது செல்லவுரைவர் செல்லமார்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் குஜராத்தில் நுழையந்த நுழைய இருந்த நுழைய போகின்ற அவர்களுக்கும் சேர்த்துக் கொடுத்தார் பாருமதி மனிதர்கள் நமது பாசியை சொல்வதான புதிய இஸ்லாமியர்கள் புதிதாக இஸ்லாத்தை சகோதரர்கள் வேறு பெயரை சொல்லுவோம் அப்படி சாதாரணமான இஸ்லாத்தின் மிக பலகீனமான அண்மையில் வந்த அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் இப்படிதான் இன்னும் சிலருக்கு சேர்ந்த கணிபத்தினர் பங்கு சொல்லு எப்படி செய்தார்கள் என்றால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லுகின்ற அறிஞர்கள் சொல்லும் கருத்தை பாருங்கள் ஏன் இப்படி ரசூ செய்தார்கள் சாதாரணமான மார்க்களை அவர்கள் நிலங்க வேண்டும் இஸ்லாமத்தை மனிதர்களுக்கு கொடுத்தார்கள் இஸ்லா தழுவார்கள் காரணம் இந்த தர்மம் என்பது இஸ்லாத்திய பற்றி நல்ல எண்ணத்தை அவர்கள் உள்ளத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதே நேரம் இஸ்லாமத்தில் கடைசியாக வந்தவர்கள் சீரப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை பற்றி மக்கள் சரியாக விளங்க வேண்டும் என்பதற்காக நடந்து கொண்டார்கள் என்று செல்லம் மாகவேஸ்வரம் அவர்கள் செல்லம் மாகவேஸ்வரம் இந்த அமலாக குறிப்பிட்ட இந்த ஒரு ஐந்த ஆறு விஷயம் ஞாபகப்படுத்தப்பட்டது இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் மாற்ற நமது இந்த நாட்டில் பின்பற்றப்படுமானால் இந்த முஸ்லிம் சமூகங்கள் சிந்திக்குமானால் நல்ல அஹலாக்கோடு அழகாக தங்களுக்குள்ளும் நடந்து மக்களோடு நடந்து கொள்வார்கள் ஆனால் இஸ்லாத்திய பரவாது ஆயிரக்கணக்கான சண்டைகள் அதான் கவலைக்குறிக்கிறது முஸ்லிம்களுக்குள்ளேயே எத்தனையோ பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்குள்ளேயே நீயா நானா என்ற கௌரவ போட்டி முஸ்லிம்களுக்குள்ளே இந்த இயக்கமா அந்த இயக்கமா நடந்துவர்கள் அல்லவா அல்லாவையும் ரசூலையும் நம்பியவர்களே எல்லாரும் ஒரே சிபிலாவில் பின்பற்றுகிறோமே ஒரே குரான் ஏற்றிருக்கிறோமே நங்கள் தமக்குள் இருக்கின்ற சாதாரணமான இரண்டு கருத்துக்கு இடமான சரிச்சுக்குரிய விஷயங்களை வெறுமனே நாம் பேசி நமக்குள் எத்தனையோ பிளவுகளாக மாறி நீயா நீயா பெரியவன் நானா பெரியவன் உனக்கு இடம் அடிப்பதா எனக்கு இடம் தருவதா இப்படியான போட்டிகளை தூக்கி வீசி விட்டு முஸ்லிம் சமூகம் எல்லாம் ஒற்றுமையானவர்கள் எல்லாரும் ஒருவர் ஒருவர் மதிப்படிப்பவர்கள் ஒருவர் என்ற ஒரு அழகான ஒரு குரலை இந்த சமூகத்துக்கு நாம் வெளிப்படுத்துவோம் முஸ்லிம்களை பற்றி நல்ல அபிப்பிராயப்படும் கண்ணியமான் கவலை கூறியை பொருத்தம் என்று கருதுகள் இவன் ஒரு முச்சரிக்கு என்று சொல்லிவிடுக்கிறோம் இவன் ஒரு விஜயத்காரன் சொல்லிவிடுகிறோம் மாறி மாறி சொல்லுகிறோம் மாறி மாறி சொல்லுகிறோம் இவனை அடிக்கத்தான் வேண்டும் என்று இவனுக்கு இருட்டை அடி கொடுக்கத்தான் வேண்டும் என்று மாறி இவரை காலை உடைப்பதால் காலையில் கையில் உடைத்து விட்டுவார் என்று ஏறிவிட கூட சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறார் இந்த நிலை மாற வேண்டும் முஸ்லீம் சமூகம் இப்படிப்பட்டவர்கள் அல்ல நமக்குள் எத்தனை ஆயிரக்கணக்கான பிரச்சனையை கருத்து விட்டு இருந்தாலும் ஒருவர் மதிப்பவர்கள் என்ற தன்மை நமக்குள் வர வேண்டும் அடுத்தவர்களுடைய கருத்துக்களை ஆதரிக்க வேண்டும் கருத்துக்கும் இடமடிக்க வேண்டும் கண்ணியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நியாயம் இருந்தால் ஆதாரபூர்வமான செய்திகளாக இருந்தால் அது எவன் சொன்னார் என்பதை பார்ப்பதை விட சொல்லப்பட்ட செய்தி எதிர்ப்பதை கவனிப்போம் ஜனாதிபதி ஒரு சட்டத்தை நமது நாட்டிலே வேலை செய்கின்ற சாதாரணமான ஒரு மனத்தில் சொல்லி ஒரு எழுத்தை எழுதி ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள் வைத்துக் கொள்ள அந்த கடிதத்தை யார் கொண்டு வருகிறார் மனுவை கொண்டு வருகிறார் இது ஜனாதிபதியுடைய கடிதம் என்றுதான் பார்க்கிறோமே தகவல் கொண்டு வந்தவன் யார் என்று பார்ப்பது கொண்டு வந்தவன் யார் என்று பார்த்திருந்தால் கடிதத்துக்கு மதிப்படுத்தி மாட்டோம் கண்ணியமான உலகமே நல்லது நினைத்தர்களே சொல்லப்பட்ட செய்தி உண்மைதானா நியாயம் இருக்கிறதா இது உண்மையைத்தானே சொல்லி இருக்கிறார் என்பதை பிறகு பார்ப்போம் சொல்லப்பட்ட செய்தி இல்லை என்பதை முதலாவது பார்த்தால் நமது நாட்டிலே முஸ்லிம்களுக்கு மத்தியோ ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு அல்லது இருக்கின்ற கருத்து வேற்றுக்கொள்ளை ஒருவர் ஒருவரை மதித்து நடப்பார்கள் ஆனால் அதிலும் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கிவிடக்கூடும் சென்று கருத்திருக்கிறது என்றால் சென்றை ஏற்றுக்கொள்வோம் மூன்று கருத்திருக்கிறதா ஏற்றுக்கொள்வோம் ஒன்று அமுல்டுத்தக்க முடியும்ரத்துறை கருத்து வரலாம் கருத்து வேட்புமது உலகம் சமூகம் கருத்து வேட்புமையை இல்லாத படத்தில் இருக்கின்றன அதைப்பட்டு கேட்குவோம் அதில் அழகான செய்த அமுல்படுத்துவோம் சுகத்தொலுகை நான்கு அக்கா சென்பதில் யாரா சந்தை போட்டோமா சுபகத்தொலகை ரெண்டு என்பதில் எவராது விமர்சித்துக் கொண்டிருக்கிறோமா மகுறிவு மூன்று அக்கா சென்பதில் கிடைச்சி வந்ததா இசா நாவரேக்கா செல்வதை யாராவது நபி சொல்லி தள்ளிவிட்டார்கள் கருத்து வேற்றுமை உருவானதோ அது கருத்து வேற்றுமை வரும் விதத்தில் தவிர அமைந்திருக்கிறது எனவே கருத்து வேட்டு வந்திருக்கிறது எனவே அதை கொண்டுபடுத்த முடியுமா ஒரே கருத்து கொண்டு வர முடியுமா எல்லோருடைய சிந்தனையும் ஒரு மாதிரியானதா எல்லோருடைய திறமைகளும் ஒரு மாதிரியானதா ஆராய்ச்சிகளுடைய முடிவு ஒன்று மாறி அமைகிறதா முடியாது யாரும் யாரையும் உணாதி காக்கவும் தேவையில்லை யாரும் யாரும் யாரையும் காப்பீடு கருத்து வைத்தது இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வோம் இவருக்கும் இடம் கொடுப்போம் அவருக்கும் இடம் கொடுப்போம் சமூகம் ஒற்றுமையாக வாங்க காட்டட்டும் இருவரும் மாறி மாறி மதிப்பளிப்போம் கண்ணியமாக பேசுவோம் சித்தம் போட்டு அவனுக்கு என்ன செய்வது திட்டம் போட்டு அவனை எப்படி செய்வது திட்டம் போட்டு அதை இல்லாமல் என்று திட்டம் போட்டுவதை கருத்து வேற்றுமைக்கு மத்தியில் உள்ள விஷயங்களாக இருந்தால் அமுல்படுத்த அடிப்படையில் இருந்த சமூகம் சிந்திக்குமானால் ஈசாவா கூடிய சீக்கிர முஸ்லிம்களுக்கு மத்தியிலுள்ள பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் செய்ய வேண்டிய எத்தனையோ பணிகள் தாராளமாக இருக்கின்றன ஏராளமாக இருக்கின்றன அதை பற்றி பேச முடியும் நபியினுடைய அழகான பண்புகள் இது இந்த நாட்டுக்கும் பொருந்தும் அரபு நாட்டுக்கும் பொருந்தும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களுக்கும் பொருந்தும் எனவே நபியினுடைய பண்பு வர வேண்டும் என்பதுதான் முதலாவது பகுதியாக இருந்தது அனுப்பான பண்புகளின் உலகத்துக்கு பூர்த்தியாக சொல்லிவிட்டு செய்தி காட்டி செல்லுவதற்காக என்று ரசூன செய்தி மூன்றாக சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து சகாபாக்கள் ரவி நதியினுடைய அகலாக்கள் எப்படி எப்படி இருந்தது என்று பல விஷயங்களை சொல்லுகிறார்கள் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு மூன்று நான்கு விஷயங்கள் மாத்திரம் ஞாபகப்படுத்தப்பட்டது முதலாவது நதி அவருடைய பேச்சி அழகானதாக இருந்தது கெட்ட பூசணங்கள் கலந்த மோசமான அநாகரிகமான வார்த்தையை ஒரு எதிரிக்கும் பிரயோகிக்க மாட்டார்கள் தன் நண்பருக்கும் பிரயோகிக்க மாட்டார்கள் குடும்பத்துக்கும் பிரயோகிக்க மாட்டார்கள் பக்க சித்திக்காரர்களுக்கும் பிரயோகிக்க மாட்டார்கள் மொத்தத்தில் சொல்லுவதானால் நதியினுடைய அழகாக இருக்கும் என்று ஐந்தாவது அதைத் தொடர்ந்து பேச்சையும் வெட்டி பேச மாட்டார்கள் உள்ளங்களை உடைத்து சுண்டாக்கி விட மாட்டார்கள் கண்ணியமாக அழகாக பேசுவவர்களாக இருந்தார்கள் இதே போல ரசோதாவுடைய மூன்றாவது தன்மையை பற்றி அவர்கள் அடிக்கடி அடுத்தவர்களை பற்றி விசாரிப்பார்கள் அதற்கு ஒரு உதாரணமாக நபி செல்ல காலத்தில் பள்ளியை கூட்டிக் கொண்டிருந்து சுத்தம் செய்த ஒரு பெண்மணியை பற்றி விசாரித்தார்கள் அவர்கள் மறந்து கிடைத்தது அவர்கள் இதை தொடர்ந்து செல்லம் அவர்கள் தாராளத்தன்மை எப்படி இருந்தது நபீடு இலக்கத்தன்மை எப்படி இருந்தது என்று சொல்வதற்கு இழந்த ஹதிகள் சுட்டிக்காட்டப்பட்டது அது ஒன்றும் நபி செல்ல வாகுடைய சலுகைக்கு தப்பி கட்டி நீளமான பிரகாசங்களாக நீளமான கியாம இருக்கினாலும் பின்னால் தொடுகின்ற இந்த குழந்தையுடைய நிலைமை என்ன இந்த குழந்தையுடைய அலை இடத்தம் கேட்கிறது இந்த தாயினுடைய உள்ளம் கவலைப்படக்கூடாது என்பதற்காக சொல்லலாம் அவர்களே சொல்கிறார்கள் நான் தொலைவை துருக்கிக் கொள்கிறேன் உண்மிகீதியா உண்மிகீதியா அந்த குழந்தையினுடைய நிலைமையை கவனித்து சொல்லவாக அடைகின்றவர்கள் இந்த தாயை கவலைத்து தன்னுடைய தொலைவை துருக்கினார்கள் என்ற அழகான நபியினுடைய பந்திருந்தது என்றும் சிறுநீருக்கு அழித்த ஒரு மனிதனை செல்லும் அவசிய இரக்கமாக பேசி அவருடைய அந்த சுத்தப்படுத்தும் அளவுக்கு அசோல படித்து நடந்த என்றும் ஒரு பூனை இரத்தம் காட்டி தண்ணீரை வைப்பார்கள் இருந்தார்கள் என்றும் கடைசியாக ரசிகமான சொல்வதற்கு துணைநிலை யுத்தத்தில் ரசுகுபாவுக்கு ஹைபர் யுத்தம் இணையுத்தின் கடைசி வளிமத்துடைய பொருள் கிடைத்தது அது தாராளமாக கிடைத்தன அது செல்லப்பாக அவர்களுக்கு சேர வேண்டிய ஐந்தில் ஒன்று என்ற அந்த பங்கில் முஸ்லிம்களுக்கும் தாராளமாக கொடுத்தார்கள் எண்ணிக்கை ஒருவருக்கு மாத்திரம் கண்ணியமான அல்லது எனவே நபிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பி எல்லாம் செய்திருக்கிறார்கள் நாமும் பிரச்சினைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் வெட்டி கொடுத்தால் சாப்பிட தயார் என்று சொல்லும் நிலையும் சில போது வந்துவிடுகிறது இந்த நிலைகள் எல்லாம் மாறி பெண்கள் குறிக்கின்ற அனைத்து கருத்து வேற்றுமையெல்லாம் தூக்கி பீசி விட்டு நாம் எல்லோரும் ஒற்றுமையானவர்கள் ஒருவர் மதிக்கின்றவர்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு வருவார்கள் ஆனால் யாரும் யாரை வினாதி காக்க வேண்டிய அவசியம் தேவைப்படாது யாரும் வேற முற்றிக் காக்கவும் தேவைப்படாது யாரை வேற முகுத்ததியாக்கவும் தேவைப்படாது யாரும் யாரும் காதிராக்கவும் தேவைப்படாது ஏனெவே முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்வோம் முஸ்லிம் சமூகம் ஒற்றுமை என்று காட்டுவோம் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வத்தஆலா நல்லதை கேட்டி நடலே செய்து நல்லவர்களாக நம்மை உரியக்கு போடுதுங்களா வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ ஹஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த பாயானை எம் மதினே تعالی மாஹிய www.tamilbayan.com மூலமாக டவுன்லோட் செய்து முடிዩ வஸ்லாம்